لتقوى الله جل وعلا وقد قال الله سبارة وتعالى في كتابه الأزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فلا وليب القلب ولو كنت القلب لم فضوا مِنْ حولك. لَهُمْ فِي الأمر. فَإِذَا عزمت عَلَى اللَّهِ إِنَّ اللَّهَ يُحِبُّ المتوكلين. وقال محمد صلى الله عليه وسلم அக் முத பல கோடி படைப்பிடங்களை படைத்து பரிபாலிக்கும் நம்மள ஆலமீன் அல்லாஹூத்தி புகழ் அனைத்தும் சராவும் இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது சலம்மா அழைகி வந்த அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தபாகத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹை ஏற்று ஈமான் கொண்டு வாழ்கின்ற அனைத்து முகங்கள் மீது உண்டானப்படும் உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் எல்லா நிலையங்களிலும் நல்லா ஒருவனை மயந்து தப்புவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பாருந்தும் ஒத்தியர் செய்து கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகம் என்பது மனிதர்களாலும் மிருகங்களாலும் பறவைகளினாலும் அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்களினாலும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் உலகம் என்று சொல்லக்கூடிய நாம் இப்போது வாழக்கூடிய இடம் சென்னை உலகத்தில் ஒருவர் மனிதராக பிறந்தால் அவர் உலகத்தில் தான் அவருடைய வாழ்வை ஆரம்பிக்கின்றார் உலகத்தில் சமூகத்தோடு சொசைட்டியோடு சேர்ந்துதான் அவருடைய வாழ்க்கையின் சகல நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிறது தனிமையில் உலகத்தில் யாருக்கும் வாழ முடியாது உலகத்தை விட்டும் ஒதுங்கியும் வாழ முடியாது சமூகத்தை விட்டும் பிரிந்தும் வாழ முடியாது இதனால் தான் சொல்வார்கள் மனிதன் என்பவன் சமூகத்தில்தான் அவன் சமூகத்தோடு வாடவே இந்த சமூகம் தான் அந்த மனிதனின் வறுமை சம்பாத்தியத்தை சம்பாதிக்கின்ற களமாக இருக்கிறது உலகிலிருந்துதான் வறுமையை சம்பாதிக்க வேண்டும் ஆகவே இஸ்லாம் சமூகத்தை பற்றி ஒரு மனிதனின் தொடர்பு இறைவனோடு எவ்வாறு இருக்க வேண்டும் மார்க்கத்தோடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுவதை போன்று ஒரு மனிதன் சமூகத்தோடு வைக்கின்ற உறவு அதே தன்னுடைய மனைவியோடு ஒருவர் வைக்கின்ற தொடர்பாக இருந்தாலும் அதை நாங்கள் சமூக உறவு தனது குடும்பத்தோடு வைக்கின்ற தொடர்பு ரிலேஷன்ஷிப் அதையும் நாங்கள் சமூக உறவு என்று சொல்வோம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஒருவர் வைக்கின்ற தொடர்பு சமூக உறவு என்று சொல்வோம் வியாபார நடவடிக்கைகளில் ஒருவர் ஒரு நண்பரோடு சேர்ந்து செய்கின்ற கொள்கைகள் வாங்கல் அதையும் நாங்கள் சமூக உறவு என்று சொல்வோம் கன்யமானவர்களே இந்த மனிதன் ஏதோ ஒரு அடிப்படையில் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் சமூகத்தோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள் சமூகத்தோடு தொடர்பு பட்டுத்தான் ஒரு மனிதன் உலகத்தில் ஒருவாவையும் கூட சம்பாதிக்கிறார் எனவே இந்த உலகத்தை ஒருவர் தேடுவதற்கும் உலகத்தை சம்பாதிப்பதற்கும் சமூக உறவு உறவு தேவைப்படுகிறது தனித்து வாழ முடியாது தகரதையும் இழந்து காற்றிலும் வாழ முடியாது மனிதனுடைய இயல்பு அவர் சமூகத்திலே வாழ்கிறது என்னை அருமை நாயகம் செல்லலாக அழகிய அவர்கள் இந்த உலகத்திற்கு அன்பு செயல் மனித இனத்தில் இருந்துதான் நபியை ஒரு தூதரை அல்லா தேர்ந்தெடுத்து முழு மனிதர் சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக அந்த நபியை ஆக்கினார் ஏன் சமூகத்திலிருந்து வந்து மனிதர் சமூகத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பின்பற்ற முடியும் எல்லோராலும் மார்க்கத்தை பின்பற்ற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லபுத்தாலா மனித இனத்தில் இருந்த ஒருவரை ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த ஒருவரை மனித குலத்துக்கும் முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே கண்ணிய மாணவர்களே நாங்கள் வாழ்வது சமூகத்தில் எங்களுடைய பயணம் மரணத்தை நோக்கிய பயணமாக இருந்தாலும் மறுமையை நோக்கிய பயணமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நாங்கள் இப்போது வாழ்வது சமூகத்தோடு வாழ்கிறோம் எனவே கண்ணி மாணவர்களே இந்த உலகத்தில் வீடு வாசல்களையும் காணி பூமிகளையும் சொத்து செல்வங்களையும் சம்பாதிக்கின்ற மனிதன் தேடுகின்ற மனிதன் உழைக்கின்ற மனிதன் இன்று இந்த உலகத்தில் சமூகத்தை சம்பாதிக்கிறது இன்று பல நான்கு எழுத்துக்கள் அவர்களுடைய வாயினால் இன்று ஒழிகின்ற உலகத்தையும் அளித்துவிட்டது அளித்துவிட்டது உலகத்தையும் அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போயிருந்தது மறுமைக்காகவும் அவர்கள் எதையும் தேடவில்லை நான்கு எழுத்துக்கள் உலகத்தையும் அளித்தது மறுமையையும் அளித்தது முன் போன நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய துணியாவுடைய வேலை உலகத்திற்காக நாங்கள் செய்கின்ற உழைப்புகளும் எங்களை அல்லாவுடைய சிந்தனையை விட்டும் மருமையை விட்டும் எங்களை பாராட்டிவிட்டது அரபியிலே மூன்றெழுத்துக்கள் சுகுள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே விசு என்று சொல்வார்கள் இந்த சுகுள் என்ற வார்த்தையை அல் குருவான் பாவித்திருக்கிறது இன்று பல பேர்களுக்கு சேர முடியாது பக்கத்து வீட்டு ஜனாதாவில் கூட கலந்து கொள்ள முடியாத நிலையில் இன்று சில பேர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தொழிலும் உத்தியோகமும் வியாபாரமும் மனித குலத்தை சம்பாதிப்பதை விட்டு அவர்களை பாலாக்கிக் கொண்டிருக்கிறது திருமண வைபவங்களுக்கு சமூகம் தர முடியாத அளவுக்கும் ஜனாதாக்களில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கும் பார்க்க விடயங்களில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஜிம்ஹாவிலும் நேரத்திற்கு சமூகம் அளித்து ஜிம்ஹாவுடைய நன்மையை பெற்றுக் முடியாத அளவுக்கு நான்கு வார்த்தைகளை கொண்ட விசு என்ற வார்த்தை என்ற வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களுடைய நரக நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறது சோதர்கள் ஏன் சும்மா இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழிக்கின்றவர்களும் வீண்களில் ஈடுபடக்கூடியவர்களும் பிரயோஜனம் இல்லாத தமைகளில் தங்களுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களும் சொல்வார்கள் நான் வெற்றியாக இருக்கிறேன் இந்த வித்தி என்ற நாண்களுக்கு என்னையும் உங்களையும் நரகத்துக்கு அழைத்துவிட்டுப் போய்விடு உலகத்தையும் இழந்து விடுவோம் அருமையை விளந்து விடுவோம் கண்டிப்பாக உதவர்களே கோரிக்கிறது ஒரு மனிதன் சமூக உறவை வளர்க்க வேண்டும் சமூகம் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாமியை மற்றவர்களுக்கு சொல்வதை நாங்கள் தாவா என்று சொல்வோம் மார்க்க பணி என்று சொல்வோம் அல்லாஹுல்ல அல் குவாரில் இந்த சமூகம் தாவா கதம் இறைவன் ஒருவன் என்பதை நாங்கள் யாருக்கு சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் உண்மை என்பதை இந்த சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் சமூகம் இல்லை என்றால் மாற்றத்தை சொல்ல முடியாது ஒருவனுடைய கருத்தை அது நபியாக இருந்தாலும் அந்த நபி சொல்கின்ற வார்த்தைகளை கருத்துக்களை போதனைகளை இந்த சமூகம் ஏற்றுக் கொள்வதற்கு முன்னால் இதனால் தான் அருமை நாயகம் செல்லலாக அழகுவல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு தலைவராக அனுப்புகின்ற நேரத்திலே அல்லாஹு செல்லலாக அழகுவல்லம் அவர்களிடத்திலே சமூகத்தோடு நபி அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் சமூகத்துடைய தொடர்பை ரிலேஷன் எ படப்படுத்த வேண்டும் என்ற உபதேசத்தை அவர்களுக்கு அல்லாஹு நான் ஒருவர் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்பத்தை உலக மக்களுக்கு போதிப்பதற்கு முன்னால் சமூகத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் மனித உள்ளங்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் பபிமா ராகணத்தின் மின் ஆகிய கனகம் சமூக உறவை இந்த உலகத்திலே வாழ்கின்ற எங்களுடைய சூழல் அண்டை வீட்டுக்காரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நாட்டு மக்கள் நல்லவர்கள் என்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்னிடத்தில் என்ன தன்மை வர வேண்டும் அருமை நாயகம் சொல்லலா அழகி வலம் அவர்களை பார்க்கலாம் சொல்கிறார் ாகி தனியே உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கத்தை போட்டிருக்கிறார் உங்களுடைய உள்ளம் விருதுவானது உங்களுடைய உள்ளம் இழகியது அதன் காரணத்தினால் நிந்தனமும் நீங்கள் உங்களுக்கு சூடாறு இருக்கின்ற மனித சமூக தோலில் நீங்கள் மிருதுவாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள் நடக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லா நபியை பார்த்து சொல்கிறான் சொல்கின்ற விடயங்களையும் நீங்கள் மக்களுக்கு சொல்கின்ற போதனைகளையும் இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள இருந்தால் இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள ஒருவர் சொல்கின்ற கருத்தை உலக நாடுகளிலே இஸ்லாமிய மாற்றத்தை பல பேர்கள் இஸ்லாமிய கருத்துக்களை போதனைகளை பல பேர்கள் நிராகரிக்கிறார்கள் ஏன் காரணம் இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லீம்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவருடைய கருத்து இந்த உலகத்தில் தாக்கல் செலுத்த இருந்தால் அந்த கருத்தை சொல்கின்றவரை இந்த சமூகம் ஆரம்பத்திலே கொள்ள வேண்டும் நபியை பார்த்தல்லா சொல்கிறார் தப்பியவர்கள் இரண்டு விடயங்களை சொல்கிறான் இந்த இரண்டு விடயங்களும் இந்த இரண்டு தன்மைகளும் நபியிடத்தில் இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்கிறார் நபியே உங்களால் மனிதர்களை சம்பாதிக்க முடியாது இணைத்து அணுகின்ற உங்களுடைய பேசுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது உங்களிடத்திலே இருந்தால் இரண்டு தன்மைகள் இருந்தால் இந்த சமூகம் உங்களை ஒதுக்கிவிடுவார்கள் உங்களை விட்டு மக்கள் ஒதுங்க ஆரம்பிப்பார்கள் உங்களை ஒதுக்கிவிடுவார்கள் புறம் தள்ளிவிடுவார்கள் என்று அண்ணா சொல்லிவிட்டு இரண்டு விட சொல்கிறார்கள் முதலாவது முகம் குமார் பேசுகிறது உங்களுடைய முகத்தில் சிறுப்பு இல்லை என்றால் சிறுப்பு மக்களுடைய உள்ளத்தை கவருகின்ற சிறுப்பு உங்களுடைய முகத்திலே இல்லை என்றால் ஒரு முஸ்லிமுடைய முகம் சிரிப்பதாக ஒரு முஸ்லிம் மற்றவரை பார்த்து அவர் அல்லா நபியை பார்த்துடைய நேரத்திலும் சிரித்தவர்களாக இருப்பார்கள் பூந்தவர்களாகவும் அதுதான் காத்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறார் நபியே உங்களுடைய முகத்திலே அந்த அழகிய திருப்பு இல்லை என்றால் மக்களோடு பேசுகின்ற நேரத்தில் பார்த்து இன்று இன்று சில கருவிகள் சில சாதனங்கள் குடும்பங்கள் ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டதே ஏன் அப்பாவுக்கு மகனுடைய முகத்தை பார்த்து பேசுவதற்கு நேரம் கிடையாது பேசுகிறார் அவருடைய பார்வை கோலிலே இருக்கிறது கழித்தவர்கள் அவரை விட விளையாடவர்கள் யாரும் கிடையாது அந்த நபி தல்லாக அழைகுவர்கள் படுக்கைக்கு வருவார்கள் என்றால் தூங்குவதற்கு வரும்போது தூங்குவதற்கு முன்னால் தன்னுடைய மனைவிமார்களோடு ஒரு மனைத்தியாரம் பேசுவார்கள் தூங்குவதற்கு முன்னால் வேலை படுவதும் மக்களுக்கு இஷாத்தை சொல்லிவிட்டு மாற்றத்தை சொல்லிவிட்டு கலை போடு வந்த அருமை நாயகம் செல்லலாம் அரைகூல்ல ஒரு மனிதியாளம் மனைவிமார்களோடு அன்பாக உரையாட இருக்கிறார்கள் இந்த சகோதரையும் நாங்கள் விடிப்பதும் போரிலே முடிப்பதும் போரிலே தூங்குவதும் போரிலே கடையிலும் கொடுக்க வேண்டிய அமானியமான நேரங்கள் பிள்ளைகளோடு அன்பாக உரையாட வேண்டிய உறவாட வேண்டிய அந்த நேரங்களை கூட கருவிகளிலே சாதனங்களிலே நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய முகம் சாதனங்களை பார்த்தவண்ணம் மனைவியோடு உரையாடி பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் கல்வி கற்றவர்களும் அவர்களுடைய பெரும்பாலான நேரங்களை ஒரு கல்விக்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபியை பார்த்தான் நீங்கள் முகத்தை பார்த்து கேட்கலாம் முகத்தை பார்த்து கேட்டுகின்ற போதே அதில் ஒரு தாக்கம் முகத்தில் உங்களுடைய உள்ளம் கள்ளஞ்சல் படைத்த உள்ளமாக இருந்திருந்தால் முகத்திலும் சிறுப்பு இல்லை என்றால் உள்ளத்திலும் இரக்கம் கடிவு பாசம் கல்லஞ்சம் படைத்த ஒருவராக நீங்கள் இருந்தாலும் கூட மக்கள் உங்களோடு இணைய மாட்டார்கள் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும் ஏன் உங்களுடைய உள்ளத்தில் இறக்கவில்லை என்றால் முகத்தில் திருப்ப உலகத்தில் இலகிய மனம் கொண்டவர்களாக மன்னிக்க கூடியவர்களாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்திலே இஸ்லாமிய சமூகம் உருவாக வேண்டும் என்று இறைவர் எதிர்பார்க்கின்றார் கண்டி மாணவர்கள் எனவே இந்த உலகத்தில் நாங்கள் சம்பாதிக்க வேண்டியது உலகத்திலே பல சம்பாத்தியங்களை நாங்கள் செய்கின்றோம் காணிபூமிகளை சம்பாதிக்கின்றோம் வீடு வாசல்களை சம்பாதிக்கின்றோம் காசுங்களை சம்பாதிக்கின்றோம் அதே காசு பணத்தை எனது மனைவியை நான் சம்பாதித்திருக்கிறேனா மனைவியின் உள்ளத்தில் நான் இடம் பிடித்திருக்கிறேனா அருமை நாயகன் சொல்லு அணுக செல்லம் தன்னுடைய சமூக உறவை சமூக உறவை குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் கை இருக்கும் கை இருக்கும் லீனாக உங்களில் ஆக திறந்த மனிதர் யார் என்றால் உங்களுடைய மனைவி மாறுகிறார் நல்லவர்களாக திறந்தவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஆன கை இருக்கும் லீனாக நான் என்னுடைய மனைவி மாறுகிடத்திலே நல்ல பேரு என்னுடைய மனைவிமார்கள் என்னை நல்லவன் என்றுதான் சொல்வார்கள் பதினொரு மனைவிமார்களோடு இந்த உலகத்திலே அருமை நாயகம் சொல்லலாக எந்த ஒரு மனைவி கூட ஒரு நாளும் நபிகள் நாயகம் சொல்லலாகோ அழகுவ சண்டம் அவர்களை குறை காணவும் இல்லை குறை சொல்லவும் இல்லை இப்படி இப்படி நபியவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்தார்கள் என்று ஒரு அதியத்தில் கூட எங்களால் பார்க்க முடியாது அதினவு மனிதமான உள்ளத்திலும் விடம்பெடுக்க எனவே கண்ணியமானவர்களே மர்ணிப்பதற்கு முன்னால் உலகத்தில் நல்லவர்களாக நாங்கள் மாற வேண்டும் மனித உள்ளங்களை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் காசு பணத்தை சம்பாதித்து விடுவோம் மரணித்து விடுவோம் மரணத்தோடு மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுவோம் எங்களை நினைக்கக்கூடியவர்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களை இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்கவில்லை என்றால் நாங்கள் தேடிய காசு பணத்தால் உலகத்தையும் நாங்கள் சம்பாதிக்காதவர்களாக நாங்கள் பாருகின்றோம் எனவே கண்ணியமானவர்கள் அருமை நாயகம் அவர்கள் சமூகம் சொல்கிறது சொன்னார்கள் அணைகளை சுரந்திரவார் பாதுகாக்க வேண்டும் இன்னும் ஒரு மனிதனுடைய மையத்தை பார்த்து மனிதர் மௌசாகியால் எங்களுக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது சொன்னார்கள் ரசோல்லாஹி சொல்லவர் செல்ல இவர் நரகவர் ஒரு ஜனாதா வருகிறது ஜனாதா ஒரு வருகின்றாக்கள்னாதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதனுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் என்ன கிடைக்கும் என்று சொல்லவில்லை இன்னும் பல நாட்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு ஜனாத வருகிறது பேசுகிறார்கள் அவர்களுடைய பேச ஆரம்பிக்கிறார்கள் இவருக்கும் கட்டாயம் இது கிடைக்கும் என்று சொன்னார்கள் அவர் அமர்வர்கள் இந்த இரண்டு சம்பவங்களையும் அவதாரித்துக் கொண்டிருந்து ரசூல்லா அழைகவன் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார் முன்னால் ஒரு ஜனாசா வந்தது அந்த நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னீர்கள் அது எந்த யார் சூழல்லா சொன்னார்கள் அழகுவ செல்லம் அந்த ஜனாசா வருகின்ற போது அன்னைக்கு அழக ஜ ஒரு நல்ல ஜ என்று உங்களுடைய வாய்களை சொல்வதை நான் கேட்டீர்கள் பணத்தையும் சம்பாதிப்பதற்கு முன்னால் மனிதர்களை சம்பாதித்த ஒரு மனிதர் அதனால் நீங்கள் நடவை பேசினீர்கள் அதுதான் நீங்கள் நல்லவர் என்று சொன்ன மன்னித்து அவருக்கு நபிமாக்கிவிட்டார் நிச்சயமாக நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள் இரண்டாவது ஒரு ஜனாதா வந்தது அந்த மனிதர் உலகத்தை தேடினார் காட்டு பழங்களை தேடினார் காட்டு பழங்களையும் உலகத்தையும் தேடுகின்ற நேரத்தில் மனித உள்ளங்களை அவர் தேடவில்லை நல்ல மனிதர்களை சம்பாதிக்கவில்லை பேசுகின்ற ஒரு மனித குலத்தை அவர் உருவாக்கவில்லை அவருடைய கெடுதிகளை நீங்கள் பேசினீர்கள் செய்யவில்லை கெடுதிகளை பேசினீர்கள் அதனால் அல்லாஹ் அவரை நரகவாசியாக ஆக்கிவிட்டான் என்று சொல்ல வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களை பார்க்க சொன்னார்கள் அல்லாவிடத்திலே ஒரு மனிதர் சுவர்சவாதியாக மாறுவதற்கு மனிதர்களாகிய நீங்கள் அவர் நல்லவர் என்று சொல்கின்ற சாட்சிகளை அல்லாஹ் என்று மனிதர்களுடைய சொல்கிறார்கள் என்பதை அதனை அதே நேரத்தில் என்னை உங்களையும் பார்த்து ஒருவர் அல்லது ஒரு சமூகம் ஒரு கூட்டம் இவர் ஒரு கீழ மனிதர் ஒரு அநியாயக்காரர் ஒரு ஏ வாக்குடயங்களை அவர்கள் பேசுவார்கள் என்றால் சொன்னார்கள் அழகுவலம் அதுவும் உலகத்தில் அவர் நரகவாசியுடைய அடையாளத்தை பெற்ற ஒருவர் என்று மனிதர்களுடைய வாயினால் அல்லாஹ் தாட்சி சொல்ல வைக்கிறான் என்று அருமை நாயகன் சொல்லாஹு அழகுவார் எனவே கண்ணிய மாணவர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே இறைவன் ஒருவன் என்பதை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் உலகத்தில் அவர்கள் செய்த பணி உலகத்தில் அவர்கள் செய்த சாதனை உலகத்தில் அவர்கள் செய்த வியாபாரம் தெரியுமா மனித உள்ள செய்த அவர்களை நாங்கள் மறுக்கின்றோம் உலகம் மதிக்கின்றன உலகத்திலே வாழ்ந்த மனைவி தொடக்கம் சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் அடிமைகள் தொடக்கம் அரசர்கள் வரைக்கும் சகல மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு தலைவர் தான் அருமை நாயகம் செல்லும் அலைவத்தலம் வென்றார்கள் பள்ளி வாசலுக்கு வருவார்கள் நீண்ட துகார்களை ஓடி தொழில் வேண்டும் என்று இமாமாக நிற்பார்கள் கப்புலே நிற்பார்கள் வா தொழந்தைகள் பதையின் காரணத்தினால் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அணுகின்ற போது என்னால் தொழுகையை நீட்ட முடியாது பிள்ளைகள் குழந்தைகள் என்பதற்காக தொழுகையையும் அருமை நாயகம் செல்லம் சிறுவர்களுடைய உள்ளத்தையும் அருமை நாயகம் செல்லோ அரைவர் செல்லம் என்றார்கள் வெள்ளி மாணவர்களே மனைவிமார்களுடைய உள்ளத்தையும் வென்றார்கள் ஏன் இந்த உலகத்தில் தலைவர்களாக அரசர்களாக வாழ்ந்த செல்வந்தர்களுடைய உள்ளத்திலும் அருமை நாயகம் சொல்லலாஹோ அணைகல்லம் அவர்கள் இடம் பிடித்தார்கள் அவர்களுடைய என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகின்ற அறவும் போத்திரத்துடைய தலைவர் இவர் சாஹிப்பில் இருந்து வருகிறார்யார் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கேள்விப்படுகிறது தலைவர் மன்னர் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர் அழகுவ செல்லம் அவர்களை படுகொலை செய்வதற்காக வந்திருக்கிறார் உடனடியாக சகாபாக்கள் சுபதி கைதியாக குடிக்கிறார்கள் கைதியாக சுமாவதி குடிபட்டு அருமை நாயகன் செல்லம் அவர்களுடைய சபைக்கு அடைத்து வரப்படுகிறார் இப்போதும் நபிசல்லூ அழகிய செல்லம் அவர்களுடைய பொதுவான வழக்கம் இருக்கிறது அவர்கள் முஸ்லீம்கள் அல்லாவிட்டாலும் ஒவ்வொரு மனிதனுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு அவர்களை நபி அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் மனிதர்களுடைய மனிதர்களை மதிக்க வேண்டும் சிறுவர்கள் மீது அன்பு காட்டி சிறுவர்களை மதிக்க வேண்டும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்து பெரியவர்களை மதிக்க வேண்டும் உணவாக்களை கண்ணியப்படுத்தி உணவாக்கலை சமூகம் மதிக்க வேண்டும் சிபாவதி குரு தான் அரபியா கோசுகிற கைதியாக பிடிபடுகிறார் சாதாரண மனிதர் அல்ல மணிக்குள் எவாவா தேசத்துடைய மன்னர் தேசத்துடைய குதிரை வீரர்களின் தளபதி இவரைத்தான் நீங்கள் கைதியாக பிடித்திருக்கிறீர்கள் அருமை நாரி முல்லம் அலிகம் அவர்கள் பணிக்கின்றார்கள் இப்போது மூன்று நாட்களாக சுனாமசி நபியவர்களை கொலை செய்வதற்காக வந்த ஒரு தமிழக ஒரு கண்ணன் பிடிக்கப்பட்டு ஒரு சூடிலே கட்டப்பட்டிருக்கிறார் பார்க்க சொல்லவில்லை பார்த்துக்கொண்டார்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் மனைவி தன்னை கொலை செய்வதற்காக வந்த ஒரு திற கைதி வீட்டில் இருந்து சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் மூன்று நாட்களாக கன்னிமார் சகோதரம் இன்றைய இஸ்லாமிய சமூகம் நலன் திருப்பி என்று நோயாளிகளை பார்ப்பதற்காக செல்கிறார்கள் நோயாளிகளை விசாரிப்பது ஒரு கடலாளிகளுக்கு உதவி செய்கிறார்கள் அது ஒரு சுண்ணா விளைவுகளுக்கு உதவுகிறார்கள் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் ஆனால் இந்த சமூகம் எங்களுடைய நாட்டை பொறுத்தமடைந்தது குஞ்சல் செய்தோ குற்றம் செய்யாமலோ சிறையில் இருக்கக்கூடியவர்கள் சிறை கைதிகள் ஏதோ ஒரு குற்றம் செய்து சிறையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சிறையில் விடுதலை செய்வதற்காக மக்கள் முன்வர வேண்டும் அது இஸ்லாமிய படி நபி உரிய சு எடுத்து சமுதாயத்திலே அவர்களும் தடை நிமிர்ந்து வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை இந்த சமூகத்தில் கொடுக்க வேண்டும் சமூகம் கைதிகளை குற்றவாளிகளாகத்தான் பார்க்கிறார்களை தவிர அவர்களை மனிதர்களாக மதித்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை முயற்சிகளை செய்வதில் மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது நபி அவர்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்தார்கள் தன்னை சொல்லுவதற்காக வந்த கொடையாறுக்கு மூன்று நாட்களாக சாப்பாடு கொடுக்கிறார்கள் மூன்று நாளும் நபி அந்த திரை கைவியை சந்திப்பதற்காக சென்று மாதா இந்த கையா சுமாமா ஒவ்வொரு நாளும் கேட்பார்கள் சுமாமா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன துறை இருக்கிறது என்று மூன்று நாளாக கேட்டார்கள் உணவு கொடுத்தார்கள் பார்த்துக்கிறார்கள் இவரை அவித்து விடுங்கள் விடுதலை செய்து விடுங்கள் சுமாமத்து விடுதலை செய்யப்படுகிறார் நபி அவர்கள் ஈமானையும் சொல்லவில்லை இஸ்லாத்தையும் சொல்லவில்லை ஆனால் உள்ளத்திலே சம்பாதித்தார்கள் உள்ளத்திலே இடம் பிடித்தார்கள் விடுதலை செய்யப்பட்டி மனு செல்லவில்லை உடனடியாக பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கிடத்திற்கு சென்று அந்த கிடத்திலே நீராடி விட்டு வந்து அருமை நாயகம் செல்லாக அழைகுவம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்களை கொள்ளுவதற்காக நான் வந்தேன் இந்த உலகத்திலே ஆகவும் வெறுப்பான ஒருவர் வெறுப்பான முகம் உங்களுடைய முகம் மூன்று நாளைக்கு முன்னால் உங்களுடைய முகம்தான் இந்த உலகத்திலே ஆகவும் வெறுப்பான முகம் என்று நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஆகவும் விருப்பமான முகம் உங்களுடைய முகம் என்று சுமாம நபியை பார்த்துக்கிறார் இந்த உலகத்தில் ஆக வெறுப்பான ஊர் நான் போக விருப்பான ஊர் உங்களுடைய ஊர் மதீனா என்று எனக்கு ஆக விருப்பமான ஊர் உங்களுடைய ஊர் மதீனா என்று நபியை பார்த்துக் கொள்வதார் மூன்றாவது சொல்கிறார் இந்த உலகத்தில் ஆக வெறுப்பான மார்க்கம் வெறுப்பான ஒரு மார்க்கம் என்னுடைய கண்ணோட்டத்தில் மூன்று நாளைக்கு பின்னால் சிறைச்சாலையில் வெளியே வந்த சுமாவத்தி முனூர் சொல்கிறார் இந்த மூன்று நாளைக்கு பின்னால் நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஆக விருப்பமான மார்க்கம் ஒரு திரை கைதி இடத்தில் சென்று அவருடைய சுகத்தை தேவையை விசாரித்த அந்த வார்த்தைகள் நபியை கொலை செய்ய வந்த அந்த கைதியை அந்த பாவியை அந்த சமூக தலைவரை இஸ்லாமிய மாற்றி விடுகிறது என மரணிப்பதற்கு மரணத்தை நம்பிய காசு பணம் உலகத்தோடு முடிந்துவிடும் ஆனால் நாங்கள் சம்பாதிக்கின்ற நல்ல உள்ளங்கள் மனித உள்ளங்கள் எங்களுக்காக திணைத்து எங்களுடைய ஜனாதாவிலே கலந்துக்காக துகா செய்கின்ற கையாண்டுகின்ற கண்ணிறு விடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டு போவோம் அவருதான் இந்த உலகத்திலே மிகச் சிறந்த செல்வந்தன் உலகத்தை ஒரு மனிதன் தேடினார் செல்வத்தை தேடினார் உலகத்தை ஆழ்ந்தார் காவுலை போன்று ஆனால் உலகத்தில் மனித குலத்தை சம்பாதிக்கவில்லை மனித உள்ளங்களை இடப்பிடிக்கவில்லை மனித உள்ளங்களை சம்பாதிக்கவில்லை அவர் செல்வந்தனாக இருந்தாலும் அவர் ஏழையாகத்தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் இன்னும் ஒரு மனிதன் உலகத்தை தேடவில்லை உலகத்தில் ஏழையாக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவராக இருந்தார் சபைகளுக்கு நல்ல வார்த்தைகள் இந்த மனிதனை சுவர்வாதியாக மாற்றும் என்பதை அதீர் தெளிவாக சொல்லித் தருகிறது நல்லா இந்த உலகத்தை நாங்கள் சம்பாதிப்பதை போன்றோம் உலகத்துக்கு நேரம் கொடுப்பதை போன்றோர் துன்யாவுக்கு நேரம் கொடுப்பதை போன்றோர் மனித உள்ளங்களை வெல்லுவதற்கு மனித உள்ள சம்பாதிப்பதற்காக விடுகின்ற எங்களுடைய ஜனாசார தொழுகையிலே கலந்து கொண்டு எமக்காக புராட்சனை செய்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்லஹு திரிவை செய்வான பாவகளை மன்னிப்பாயாக மாதாபிதானுடைய பாவகளை மன்னிப்பாயாக உலகத்தில் உழைத்து பண்டிக்கக்கூடியவர்களாக அனைவரையும் ஆற்றிய வருவாயாக